நல்ல உடம்புல தாத்தியம் இருக்கிற போதுலாம் பகவத் சம்பந்தமான பேச்சை பேசி ராமசன் கீர்த்தனம் பண்ணி பகவத் கதா சிரவணம் பண்ணி அப்படி கரையறணும்னு பரம்பிட்டுற வழக்கமா புரஞ்சய நிலத்தில் பரவிட்டு போயிட்டாள் புரஞ்சய மருதூ விஷ்வரோம்மே புரி ப்ரஸ் ஷாபஸ்தீ धुन्धुना யமுதே சுாசதியுர்முகா ரவே திருடாஸ் கபிலாஸ் பாரத திருபுத்தோரிய துத்தடாஸ் கிருஷாஸ் நிதி யுவனாஸ்ோப சோ நோவனியிருப்பிம் ஸ்மர்ச்சு ஐந்திரியே சுசா ரவிஷ்டா திதான் கலசம் பிரச்சு வேதம் சனம் ஜலம் ராஜா விதிர ய நமச்சக்கரு அஹோபலம் பலம் உபாவிருத்தே தட்சிணம் ரங்கநாதன் அவதாரம் பண்ண போற வம்சம் இல்லையா அதுக்காக அந்த ராஜாக்களை விடாம அந்த விஷுக்ஷியினுடைய உள்ள புறஞ்செயன் அவன் ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷம் ராஜ்யமாண்டு முக்தபோகனாக ஆகி அனேனஸ்து அவன் பிள்ளையா அந்த பிள்ளைக்கு என்ன பெருமை நாள் பாபம்னா என்னன்னு தெரியாத அந்த பையனுக்கு அப்படி ஒரு பிள்ளையா என்ன பாக்கியம் பாருங்க அதனால அனேனஸ்துன்னு வசிஷ்டர் பேரிட்டாரா அதான் அந்த புண்ணியமான வம்சங்கள்ல அப்படி குழந்தைகள் பிறக்கும் அனேனஸ்து நடத்துல ராஜ்யத்தை பூச்சிப்பட்டு புரஞ்சியன் காட்டுக்கு போட்டாள் பகவத பண்ண அனேனஸ்து ராஜ்ஜியம் ஆண்டாள் ஏனஸ்துனா பாபம் நவீத்ய ஏனாக பாபமே இல்லாத மகா புண்ணியத்தினான் அந்த மாதிரி குழந்தைகள்லாம் கிடைக்கும் நானே ராஜ்யமாண்டாளாம் பகாலம் அவன் ராஜ்யமாண்டு அவன் தன் பிள்ளையான பையன் நடத்துற ராஜ்யத்தை ராஜ்யமாண்டாள் புக காலம் அவர் ராஜ்யமாண்டு தன் பிள்ளையான விஸ்வரந்தி நடத்துற ராஜ்யத்தை பிடிச்சாலாம் விஸ்வரந்தி புக காலம் ராஜ்யமாண்டாள் பதினாயிரக்கணக்கான வருஷம் ராஜ்யமாண்டு சந்திரன் ஒரு புள்ளி இந்த ஆகாச சந்திரன் இந்த சந்திரன் வர எத்தனையோ பேர் இப்ப காந்தின்னு பேர் வச்சுக்கிறானோ இல்லையா அது மாதிரி சந்திரன் அந்த வம்சத்துல பிறந்த ஒத்தனுக்கு பேரு தன் பிள்ளையான சந்திரனத்துல விஸ்வரந்தி ராஜ்ய தூப்பிச்சு அவன் காட்டுக்கு போட்டாளாம் விஸ்வரந்தி சந்திரன் பகூகாலம் ராஜ்யமாண்டு பதினாயிரக்கணக்கான வருஷமாண்டு தன்புள்ளையான யுவனாஸ்வன் நடத்துல ராஜ்ய தூப்பிச்சாளாம் யுவனாஸ்வன் ரெண்டு யுவனாஸ்வன் அந்த வம்சத்துல மேல இன்னொரு யுவனாஸ்வம் வர போறான் என்ன எதையோ சொன்னத்தையே சொல்றாரு நினைக்க போறாழ சொல்றேன் ரெண்டு பேர் வர போறாரு தசரதனும் ரெண்டு பேர் இந்த வம்சத்தில் அப்படியெல்லாம் பேர் இருக்கும் பெரியவாளு பேர் எப்படி தொடர்ந்து வரதடும் இல்லையோ அது மாதிரி அந்த சந்திரன் தன் பிள்ளையான யுவனாஸ்வனத்தில் ராஜ்யத்தை ஒப்பிச்சுக்கிட்டு காட்டுக்கு போயிட்டாள் காட்டு போய் பகவதாராதன பண்ண போயிட்டாள் மூணாழ்ந்த விஷ இவன் அஸ்வன் ராஜ்யமாண்டு வந்தாளாம் அவர் தன் புள்ளியான ஷாபஸ்தன் நடத்துற ராஜ்யத்தை பிடிச்சுட்டு அவர் காட்டுக்கு போனார் ஷாபஸ்தாபஸ்தி புரி சாபஸ்தன் ராஜ்யமாண்டாள் புககாலம் அவன் ஷாபஸ்தின்னு ஒரு பண்ணத்தை நிர்மாணம் பண்ணினான் தம் பேர் அப்படிலாம் பண்ணாள் அந்த ஷாபஸ்தனுடைய பிள்ளை பிரகதஸ்வன் பேரு ஷாபஸ்தி அவன் அவனுக்கு மூணு பையன்கள் மிஞ்சினார் அந்த பிரபு மூணு பெயர் திருடாஸ்வா கபிலாத்ரா கபிலாஸ்வன்னும் இந்த மூணு திருடாஸ்வனுடைய அவனிடத்தில் ராஜ்ய போயிட்டாள் ஹரியஸ்வன் ராஜ்யம் ஆண்டான் ராஜ்யமாண்டு ஹரியஸ்வா துதாஸ்வபுத்திரோ ஹரியேஸ்வகா ஹரியேஸ்வனுடைய பிள்ள நிகும்பன்ல ராஜ்ய தூப்பிச்சு விட்டு தான் ஹரியேஸ்வன் புககாலம் ராஜ்ய ஆண்டு அவன் காட்டுக்கு போட்டாள் நிகும்பன் தன் பிள்ளையான முருகணாஸ்வ நடத்துல ராஜ்ய தூப்பிச்சு விட்டு அவன் பதினாயிரக்கணக்கான ஆண்டு விட்டு காட்டுக்கு காட்டுக்கு புறப்பட்டு போயிட்டாள் கிருஷாசுவ நடத்துல தூப்பிச்சாள் வன் கிருஷாஸ்வன் ராஜ்யம் ஆண்டாள் தன்புள்ள சேனஜித் நேரத்தில் அவன் ராஜ்யத்தை அவன் காட்டுக்கு போனாள் சேனஜித்து யுவனாஸ்வன் தன்புள்ள ஒப்பிச்சாள் யுவனாஸ்வனுக்கு நூறு பத்திரிகள் சந்ததி இல்லாம நாம் என்னதுக்கு காட்டுக்கு பரவிட்டு போயிட்டான் ராஜ்யத்தை விட்டுவிட்டு போயிட்டால் ரிஷிகள் பார்த்தாள் ஒரு பெரிய குளத்தில் பிறந்தவன் குழந்தை இல்லைங்கிறதுக்காக ராஜ்யத்தை விட்டுவிட்டு வந்துட்டாளே அவன் குறையை தீத்து வைக்கணும் நம்ம தப்போபலத்தை உபயோகப்படுத்துவோம் இஷ்டிம் ஐசமா இந்திரதேவதா கனோரு இஷ்டிய புண்ணி வச்சா சுசமா இந்த தேவதாகமான இஷ்டி பண்ணி வச்சாள் தீர்த்தம் ஒரு கலசத்துல வச்சு புத்திரப்பிரதமான தேவத்தை ஆவாகனம் பண்ணி அந்த கலசத்தில் பூஜையெல்லாம் பண்ணி வச்சு அந்த யாகத்தை நடத்தி வைக்கிறாள் ராஜா உபவாசத்தோட தீட்சா நியமத்தோட கூட இருந்துட்டு அந்த இன் நடக்கிறது பசி பட்டினியோட ராஜா படுத்துட்டு நல்ல வசந்த காலத்தில் பண்ற கர்மாவா ராத்திரி ராஜாக்கு பன்னிரெண்டு மணிக்கு வந்திருந்தாள் பிராமணா ருச்சிக்கல்லாம் தூங்குறா யாகசாலையில ரொம்ப தரிசித்தாக தாகங்கல்லா ஜீர்த்தடுத்து குடிச்சு அமாவாசை பலகாரத்தை கணக்கு இல்லாம பண்ணிவிட்டு திண்ணல சொம்பல வச்சிட்டு இருக்கிற ஜலத்தை எடுத்து குடிச்சுடுவோம் பாதபற்ற வச்சுருக்கிற ஜலத்தை தாகத்துக்காக அது மாதிரி அது அசுத்தமான ஜலம் இது பரிசுத்தமான ஜலத்தை எடுத்து குடிச்சுவிட்டால் எதுவும் தப்புத்தார் குடிச்சு விட்டால் ஆலம்புறது பார்க்கிறாள் பூஜை பண்றதுக்கு போய் பார்த்தா கலசம் யுதகம் ஜலம் இருக்கு யாரு பண்ண காரியம்னு விசாரிச்சால் ராஜா பண்ணதுன்னு நினைச்சால் ஆறாவது அஜ்ஜியம் பண்ணிருந்தா இதை கண்டிக்கலாம் இது ஈஸ்வரவை ஈஸ்வராய நமச்சக்கரு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அவ்வளோ பலம் இது தெய்வம் காரியம்னு தீர்மானம் பண்ணி ரிஷிகளாம் ராஜாவை கூப்பிட்றாள் அவன் பத்னி சாலையிலிருந்து வெளியில வரமாட்டேங்கிறான் அதை சாப்பிட்ட உடனே பூர்ண கர்ப்பம் மந்திரம்னா அவன் அவன் வயத்துல குழந்தை வந்துருச்சு கர்ப்பம் உடனே என்ன பண்ணினாள் டாக்டர்கள் எங்க கர்ப்பு தெரியாது அவருடனே ரிஷயோசிய ரிஷிகள் எல்லாம் கிருபாளவான்னு சொன்னாலும் இல்லையா கருணு என்ன பண்ணினாள் குற்றி தட்சிணம் வலது பக்கத்தை பூதி குழந்தை எடுத்தாளா சுக்காச்சாரியா சொன்னால் அப்பாவு சாஹலே குழந்தை சாஹலே என்ன பிராமணாலும் தெய்வம்னா அனுகிரகம் பண்ணிருக்காள் என்னமா ஷாவன் தெய்வம்னா அனுகிரகம் பண்ணிருக்கு என்ன மாராஜா ஷாவன்னாள் சுகாச்சாரியாள் சுகாச்சாரியாளுடைய அபிப்பிராயம் நமபித விபிரதய பிரசாதத்தாங்கிறது பிர சொல்றது உடனே குழந்தை அழுது பாலுக்கு அழுதா என்ன பண்ணுவான் அந்த அம்மாவுக்கு வரத்துக்கேக்கமா இருக்கு இந்த கோளாரில் பத்தினிக்கு உள்ள விட்டு வர மாட்டேங்கிறான் என்ன பண்றது உடனே என்ன பண்ணினா குழந்தை அழுது தேவேந்திரன் அங்கிருந்து வந்து மாம் குமாரோயம் அவன் பானை சாத்தது நான் என்ன வந்து பானை பண்ண போறான்னு சொல்லிவிட்டு வாயில விரல கொண்டு போட்டான் தேவேந்திரன் அதனாலதான் இப்ப குழந்தைகள்லாம் விரல வாயில போட்டுக்கிறதா உடனே அதுல அமிர்தம் பெருகித்தது மாமும் மாம் தாசியதி குமாரோயம் மாம்தாத்தான் அதனால மாந்தாத்தானே பேர் விட்டுவிட்டாள் இங்க பெரியவாழ்கிட்ட வந்து ஒருத்தன் அஞ்சாறு மாசம் அத்தியனம் பண்ணினா அவனுக்கு ஒரு மந்திரம் தான் வந்தது ஒரு பத்து பன்னெண்டு மாசம் அத்தியனம் பண்ணி ஆறு மாசம் வரலும் அல்ல அப்புறம் ஒரு ஆறு மாசம் சிரமப்பட்டு வந்தது புருஷ சூக்தம் வந்தது அதுல இருந்து அவனுக்கு புருஷ சூக்தன்னே பேரு சூத்தன்னே பேரு அவனுக்கு அப்படி எல்லாருமே வச்சுட்டா அதுல இருந்தாத்திரம் அப்பா அம்மா வைக்கல நாமக்கர் நம்ம எல்லாருமா குப்டா அவனும் அப்படி குப்தா தான் அவன் அப்படி பேர் விட்டு அது மாதிரி ஏதாவது பேர் வைக்கிறதுக்கு ஒரு நிமித்தம் ஆனமோ இல்லையா பேர் வந்துடுது இந்த ராஜ்யம் ஆண்டாள் யுவனாஷ்வம் தாட்டிலேயே இருந்துட்டாள் குழந்தைகள் ராஜ்யத்தை பிச்சு கொடுத்து மாந்தா தாக்கு ஐம்பது பெண்கள் மூணு பிள்ளைகள் பெண்களா மூணு பிள்ளைகளா மாந்தா தாக்கு இந்த சந்தர்ப்பத்துல யமுனா ஜலத்துல தபசு பண்ணினார் ஒரு ரிஷி யமுனா தர்ஜலே மக்னா மடுசு ஜலத்துக்கு வெளியில இருந்தா அடைஞ்ச வருது ஜலத்துக்குள்ள போய் தபசு பண்ணினார் பதினாயிரக்கணக்கான வருஷம் தபசு பண்ணி தபசு கலைஞ்சி பதினாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வந்தார் வந்த சமயம் வருஷ வருஷம் எங்க பார்த்தாலும் ஜலம் வந்து ஒரே அடியா யமுனெல்லாம் கரவிரண்டு மீன்கள் நிறைய குஞ்சு விட்டு இந்த வருஷத்தூளை நிறைய மீன்கள் எல்லாம் குஞ்சு போட்டுவிடும் குஞ்சு பொரிச்சு விடும் அசடுகள் ஒடிகாலம் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஆத்துக்கு வரும் வந்து உதறும் மகிஷ்டியே மரக்கா கணக்கா விழுவுன்னு பித்தத்துல தெரியாத அசடுகள் வருஷத்தூளை போய் கணத்தலாம் பண்ணணும் அது ஸ்நானம் அவன் நதியில குளத்துல பண்ணிவிட்டா படிக்கணக்காக கொண்டு உதறி விட்டாருன்னு பித்தத்துல வல போட்டா கூட அத்தனை ஆம்பிடாது மத்தியம் அழகா வீட்சிய மைசூனர் மீனாக அதுகள் வந்து மீன்கள் இருக்கிற அழகா பார்த்தார் இவருக்கு என்ன தோணி போச்சா நிறையா கொஞ்சம் குறிச்சு தம்பதிகள் சேர்ந்து இப்படி இருக்கிறத பார்த்து அது வருஷ வருஷா அந்த குஞ்சுகள் இருக்கு நானூறு குஞ்சு அஞ்சூறு குஞ்சு அப்படி இருபத்தி அஞ்சு தஞ்சாவூர் மில் நிற்கிற போல இருக்கும் முன்னாடி தாய் போகும் இதுகள் பசிச்சா இதுல சின்ன குஞ்சுகள்லாம் ஜப்பு சப்புன்னு வாய கொட்டும் அது உடனே கட்டாட்சத்தால பார்க்கும் திரும்பி பார்த்தா இதுக்கு வய ரொம்பி போடுமா சாட்ச தீட்சைக்கு துஷ்டாந்தமா சொல்றாள் மற்ற சாஸ்திரத்துல கண்ணாலை உபாசகாள் ரொம்ப வண்டி வாழ வேறங்க பார்த்து பெரிய லட்சை அப்படி பார்த்து விடுவாள் ஹஸ்தமஸ்தக தீட்சை சாட்ச தீட்சை அப்படிலாம் சொல்லியிருக்காள் அதுக்கு இதை போய் துஷ்டாந்தமா சொல்லியிருக்காள் சந்நியாசத்துல அஸ்தமஸ்தக தீட்சை புருசூப்தர் உண்டு வாக்கியமா சேர்த்து சொல்லி தலையில சன்னியாசம் கொடுக்கற வாழ்க்கைய தலையில வச்சு சொல்லணும் தான் புது பெரிய வாழ்க்கை சொல்லி தன் தபங்கள் அங்கே போய் பாய முடியாது ரொம்ப வண்டி வாழ்காரங்க பார்த்து கொடுவாள் அதை மச்சத்தை போய் திருஷ்டாந்தம் சொன்னால் பயிர் ரொம்ப போயிடுமா இதை பார்த்தா இவர் சௌபரி இது மாதிரி கல்யாணம் பண்ணின்னு நாமும் சம்சாரத்தோட இருந்து குழந்தை ஒட்டிகளோட இருக்கணும்னு தோண்டி போச்சா அது அப்படி சில காரியங்கள் ாலேயே இப்படி தோணுமது சீற்றாட இடத்துல வருமானம் உட்காந்து பார்த்து ஒரு கழவர் அவர் கத்து விடுறாருன்னு அது அப்படி பிடிச்சது சங்கம் இப்படி பண்ணிவிடும் ஒரு தபஸ்வியை பண்ணிப்படுத்து மத்திய சங்கம் கரையேறினார் உடம்பு முழுக்க பாசி கொத்தாட்டமா இருக்கு பதினாயிரம் வருஷம் ஜலத்துக்குள்ள இருந்தா ஒரு கையை ஊனிக்கிட்டு நடக்க முடியாம நடந்து போனார் அங்க அப்படி மாட்டங்கார பயில கூப்பிட்டு யார் இப்ப ராஜ்யம் ஆழ்றாருக்காக பொன் விசாரிக்கிறதுக்கு இதெல்லாம் அவன் சொன்னா மாந்தா தா ராஜ்யம் ஆழ்றான் அவனுக்கு பொன்றுக்கோ கல்யாணத்துக்கு அதே கீங்க ஐம்பது பொன்றுக்கு கல்யாணத்துக்கு ஒரு கொண்ட கல்யாணம் பண்ணலாம் தீர்மானம் பண்ணி பொ சந்தோஷப்பட்ட நினைச்சு அம்பது பொங்கல் நடக்கணும் ஒரு பொன் கல்யாண விஷயத்தை நல்ல வரலா இருக்கோ நான் வேற நீங்க துறியும் போயி தேடி தேடி போவான்னா நானே பண்ணிக்கிறேன் இதெல்லாம் இது உபதுருவமா இருக்குன்னு ராஜாவுடனே முள்ள நுழுவ ஆரம்பிச்சான் பேச்சல என்ன சொன்னாள் காமம் கன்யாஸ்வயம் வரேதாம் பிரம்மன் கன்னிக்க விஷயத்துல நாம் போய் அவரை பண்ணிக்கோ இவரை பண்ணிக்கோன்னு சொல்லப்படாது பொண்ணு இஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னாளா பொண்ணு இஷ்டப்படணும் இல்லையோ இவரை அப்பவே தெரிஞ்சுக்கிட்டா சரிதான் என்னத்தினால எப்படி சொல்றான் ராஜா தலை ஆடி போச்சு நரைச்சு போச்சு ஏஜத தலை ஆடுறது நிறச்சு போச்சு மடிப்பிச்சதை விழுந்துட்டோம் இந்த கழுத்து கொண்டு போய் இனிமே கொடுக்காது அப்ப நினைச்சுக்கணும் ஒன் சொல்றான் வித்தியாக பிரத்யுதாகிருத இருக்கட்டும் தேவஸ்திரிகள் பார்த்து என்ன மோகிக்க முடியாத திவ்ய ரூபத்தை எடுத்துக்கிறேன் நினைச்சுக்கிட்டாரா இருக்கு அப்படி தீர்மானம் பண்ணி பொண்ணை விசாரி வந்து பார்க்க சொல்லுனாராம் பொண்ணு இங்க வரமாட்டா நீர் போயிப்பாரும் ஏழாவது மெத்த மேல இருக்கா நாளா என்னமோ மாடி ஆற முடியலன்னு ஊர்கா போட்டமேன்னு நினைச்சேன்னு சொன்ன அப்படி ஆனா வா போவோம்னா நீர் போவோம்னா அனுகத்தால் கிடை பெண்கள்ர்மயமான அலங்காரங்கள் மன்னு நெத்தியில தனித்தனியான நிலக்கண்ணாடியில் அம்பது பேரு நிலக்கண்ண பின்னாடியால வந்தார் வரபோது தேவஸ்திரீகள் பார்த்து மோகிக்க முடியாத பேர்ல யார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீர்களோ முதல்ல கையை தூக்கு வரிச்சு விட்டே நடுது அவளுக்கு இயற்கையாயிருந்த ஸ்னேகம் முத்துருக்கொத்தர் போய் தாசாம் கலிதூஷம் உத்திரக்கொத்தர் ஷண்ட ஒன்னு ஆளுக்குள்ளே நான்தா மிந்தி வரிச்சேன் நான்தா மிந்தி வரிச்சேன் இப்ப யாரும் இந்தி வரி செயல் சொல்லுங்கன்னா ஐம்பது பேர் நடந்தாங்கிறாள் இதுலடா உதவ சொல்லிக்கிட்டு சரி நான் வர இங்கேயே இருந்தோன்னார் மறுபடியும் கழவரா கீழே வந்தார் ராஜாட்ட நான் உங்க பாத்துக்கு தெரியாம வந்துட்டேன் ராஜா சந்தோஷப்பட்டான் மாட்டேன் போல இருக்கு அதனால கழகம் கோவிச்சுக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டா அவா மாட்டேன்ட்டா நான் என்ன பண்ணுவேன்னா ராஜா இவர் உங்க பாத்துக்கு நான் தெரியாத்தனமா வந்துட்டேன் அது இவர் ஆரம்பித்ததே ராஜா மாட்டேன் போல இருக்குன்னு அவ மாட்டேன்னா என்ன பண்ணுவேன்னா மாட்டேன்னா தேவையே ஐம்பது என் கருத்தை கட்டிப்பிடுதுன்னு சொன்னார் இவர் பொய் சொல்ல மாட்டார்னு தெரியும் ராஜாக்கு சச்சன்தான் பேசுவாள் தெரியும் வேலைக்கார விட்டு பொய்க்க சொன்னார் இப்போ ஒருத்தர் வந்தாரே ஐம்பது பேரும் வரிச்சு விட்டேலான்னு வரிச்சாச்சு இன்னமே உனக்கு தானம் பண்ண வேண்டிய முட இல்லேன்னுட்டாள் பெண்கள் ராஜா கோபம் வந்துடுது நம்ம காக்காம இப்படி வரிச்சு விட்டாளேன்னு எல்லாரையும் அப்படியே அந்தந்த பக்கத்தால இறங்கி அவரோட பரவிட்டு போச்ச சொல்லு நான் கன்னிகாதாரம் பண்ண மாட்டேன்னு ஐம்பது பெண்களையும் ஆயிடுச்சுன்னு அவர் பறவு போயிட்டார் பத்து இருபது வருஷம் ஆயிடுச்சு ஆயிடுது ராஜா இந்தமே இந்த பொங்கலை பார்க்கறதுலேன்னு வீரவர்த்தமா இருந்தான் பத்னி நிர்பந்தம் பண்ணி குழந்தைகள் உயிரோடு இருக்காளான்னாவது பார்க்கணும்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணினாள் ராஜா தேர போட்டுங்கன்னு போறான் அட்ரஸ் தெரியல சன்னியாசிக்கு அட்ரஸ் எங்கே இருக்கும் படுகை போய் தடிக்கடி பார்த்தா தெரியல காடெல்லாம் அலைஞ்சா ரொம்ப நாள் பார்த்தா ஒரு பெரிய ராஜ்யம் ஒரு பெரிய உளவு சௌகரி ராஜ்யம்னு போட்டிருக்கு அங்க காவக்கார காட்டால் ராஜ்யம் உள்ள போறான் நகரத்துக்குள்ள முதல் கிரகத்துல போய் வாசப்படியில் ஒரு இந்திர நீலக்கல்லு பெரிய கல்லா போட்டிருக்கு அதுல கால் வச்ச உடனே என்ன பண்ணினான் ராஜா சுக்காச்சாரியால் ஏழு துவீபம் இந்த கல்லுக்கீடாக தான் ஏழு துவீபம் ஆடுறோம் அகம்பாவத்தை விட்டானா முதல்ல அந்த கல்லு தபசனால தபு என்ன கிடைக்காது ஏழு தீபத்தன் கையில் இருக்கிற அபாவத்தை விட்டா அந்த காலை காலடி வச்ச உடனே உள்ள போன குழந்தைங்க ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணினாள் பெண் அம்மா சௌக்கியமா இருக்கான்னு ராஜா கண்ணால் ஒரு குறைச்சல் இல்ல நூறு குழந்தைகள் பிறந்திருக்கு நூறு குழந்தைகளையும் ஒழுந்து வச்சு நமஸ்காரம் பண்ணினாள் வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அழுதாள் என்னம்மா அழறையே வருத்தப்படுறது கேட்டாள் ஒரே ஒரு கஷ்டம் நாள் என்ன என்ன தவிர பாக்கி நாற்பத்தி ஒன்பது பேரையும் கை விட்டுட்டார் அவர் நூறு குழந்தைகள் சொன்ன விக்கிரம் மாதிரி இருக்கு என்ன தவிர பாக்கி நாற்பத்தொன்பது பேரையும் கை கொடுக்க அவளு சொன்னாள் கடைசி ஆத்துல ரிஷிக்கு அறிங்கி வந்தாலும் சௌகரி என்னமோ கழவனுக்கு பொண்ணை கொடுத்தேன்னு நினைச்சே என்ன செய்து கேட்டாரா பஞ்சாஷமு பஞ்சம் விரய மனோர மாயா ராஜன் குழா ஏகஸ்தபஸ்வீ அகம் ஒருவனாய் ஜலத்துக்குள்ளேன் தனிச்சிருக்கிற போது ஒருவனாயிருந்தேன் சங்கமில்லாமல் இருக்கிற போது ஒத்தனாயிருந்தேன் மத்தியசங்கத்தை அடங்கேன் அதனால ஐம்பது பேரானேன் மத்தியசங்கத்தினால ஐம்பது பெண்களை கல்யாணம் பண்ணிவிட்டார் ஏகஸ்தபஸ்வீ அகம் மத்திய சங்கத்தினால ஐம்பது பேரானேன் அம்பது ஸ்திரீகளுடைய சங்கத்தினாலே ஐயாயிரம் பேர் ஆனேன் ஊத்தருக்கு நூறு உள்ளே ஐயாயிரம் பேர் ஆனேன் இந்த ஐயாயிரம் பையன்களோட சேர்ந்திருந்தா என்ன என்னெல்லாம் ஆழ்வேனோ ஆகையினாலும் பெண்கள் ஐயாயிரம் பேரன் எல்லாரையும் ஊருக்கு போனான் தபசுக்கு போனோம்னாலாம் உடனே சொன்னாளா முழு தெரியுட்டார் அவ சொன்னார் இந்த பெண்கள் உங்க புள்ளைகளை வேணா எங்க அப்பாட்ட அனுப்ப உங்களுக்கு ரைட்டு எங்களை அனுப்புவங்களுக்கு ரைட் இல்லை உங்களோட மைத்ரே மாதிரி சொல்லிவிட்டாள் சொன்னாள் யாஜ்ய ரக்னஹோத்திரம் பண்ணிவிட்டு காலம்பரம் வந்தார் ஜனகருடைய குரு ஜனகர் ராஜ்யத்தியனா சோகம் பகவதே விதேகாந்ததாமிந்ததாமி சகதாசியை தீந்தாள் அவன் உங்களுக்கு என்னுடைய ராஜ்யத்தையும் கொடுத்துட்டேன் என்னையும் கொடுத்துட்டேன் ஜனகன் யாஜ்ஜியிருக்கு ஆத்மோபதேசம் பண்ண போது அப்ப பகவதேங்கிறதுக்கு ஆத்மதாய துப்பியம் ஆச்சாரியார் அர்த்தம் பண்ணினாள் அவன் பகவதேங்கிறதுக்கு ஆத்மதானம் பண்ணின பிரபுனா நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படி நிறைய இசேஷ்டமா குருதட்சணை கொடுத்திருக்கான் தங்க கட்டி ஹிட்டி கோ எல்லாத்தையும் பிரித்து வச்சு காலம்பறை அக்னிஹோத்திரமானது லட்சக்கணக்கான பசுக்களையும் தங்க கட்டிகளையும் முத்தா பிரிச்சு வச்சார் யாஜ்யம் வளிக்கிறார் யா அந்தவாணி உனக்கும் இளையாள் காத்தியாயினி மூத்தாள் மைத்திரே உங்க ரெண்டு பேருக்கும் அர்த்த சம்பந்தம் இல்லாம பண்ணிட்டு போறேன் எவண்டு முட்டா பிரிச்சு வச்சிருக்கேன் எங்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான பசுக்களையும் தங்க கெட்டிகளையும் உனக்கு எந்த முட்டு வேணுமோ அதை எடுத்துக்கோ விளையாடு இதை சொன்னாள் உடனே மைத்ரி சொன்னால் ரெண்டையும் ஒன்னா பண்ண சொல்லும் போது என்னமோ சொல்றாளே இல்ல ஒத்துமையா கொடுத்தனும் பண்ண போறேன்னு சொல்றா போல இருக்குன்னு சேர்த்து வச்சாள் நீங்க சன்னியாசம் பண்ணிக்கிட்டு எந்த பொருளை தேட போறீங்களோ அதுல எனக்கு பங்கு கொடுங்க போறோம் இதை முழுக்க காத்தியாயினியே எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ஆச்சாரியால் சொன்னால் ஸ்ரீ புத்தி காத்தியாயினால் பணங்காசி போட்டும் சந்தோஷப்படுத்திட்டா அவள் இவள் பிரம்ம பண்ண கூட போட்டாளா அரே பிரியா பிரியமையோ பாஷ சொன்னா ம எனக்கு காரஸ்யத்திலையும் புரியுமா இருந்தே இங்கேயும் கூடவே பரபு கூட்டாள் இந்த ராத்திரி சூரிய வம்சம் ஸ்ரீராமாவதாரம் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் முதலிய சரித்திரங்கள்லாம் ராத்திரி கிருஷ்ணாவதாரியம் ராத்திரி நடக்க போகிறது எட்டு மணிக்கு சர்வேஸ்வரன் சக்கர மங்கலத்தையும் தன கொடுத்து கிரகத்தின் குருத்து நிறி ஸ்ரீ நத்தியமங்களம் எல்லா கட்சத்தையும் குருக்கணும் பிரார்த்திக்கிறேன் ஐரி நந்தி நந்த வினோதி நந்தினு ரோதி விஷ்ணு விளாசி விஷ்ணுனு தெகவதி ஜி கண்ட குடும்ப குடும்பி பூரி கே ja ja ja ja mai jaduram drina mya kabar dini chailazute ubhiga jivan smaranam bhagavān anjaneya swaminah ubhiga jivan smaranam bhagavān ஸ்மருவீத்தா பிஞ்ச்விஷே பிராரிதிரமுதிராஷேசாஷே புரரிபோ வாசீமாஜுஷே கம்பாதிமுபேயுஷே கவயதா ஜிஹ்வாட்டி ஜகமுஷே ஷேஸ் அைபரம் ஜோதிஷேரங்கூத்தபங்க தனிம் மாம் சளம் தீபய்தீ காம் கலி குளகினா கல்வெல்லீமுசே கிரம காதா மூக்கன ீரீ வாசிபீசிய பசுபாணீராஜத்தை ஜங்லாஜி தலத்த ஸ்வராஜாதி கே முய வாரி மருமோ எத்திரோ மருஷன் சத்தம் பரம் லீம ஜம்வுரந்தமேேதமேதா புத்தேஜி தன்மையோயுதே நந்த நந்தோப்பகவிய நமோ நம நம பங்கஜ மாலி நம பங்கஜே நமஸும் கரோம் பங்குல எப்பந்த மாதவன் பதவாத்ஜலந்தூபிண அஸ்மாரியராஜசியுகபுராதீந்தமன்விதம் ூமர்சோய பரமாரனுடைய பாவனமான பிரம்மனிஷ்டால் கங்கா தீரத்துல பரீட்சை சக்கரவர்த்தியினரத்துல இருக்கும் கருணையினாலே அந்த குடும்பத்துல ராஜசூரியத்துல போய் உன் நாளைக்கு கோஷ்டியில் சேர்ந்து அவதூத்தால் போஜனம் பண்ணிவிட்டாளா அதற்காக அந்த குடும்பத்துல ஒரு கஷ்டம் வந்திருக்கேன் நாம் போய் நீக்கணும்னு பகவத்குணம் சொல்ல வந்தாளா ஒரு ஆத்துல ஒரு டவளர் தீர்த்தம் சாப்பிட்டுட்டா அந்த ஆத்த மறக்கிறது இல்லையே நம்ம தேசத்துல அப்படிப்பட்ட தேசம் அங்க போய் பார்த்து பகவத்குணத்தை வருஷிக்கணும்னு கங்கா தீரத்துக்கு வந்தாள் ராஜாவனத்தில் இருக்கிற கருணையினாலே ஸ்ரீராமச்சரித்திரம் சொல்வதற்காக சூரிய வம்சம் சொல்லி வராள் அதுல அவாந்தரமாக சரித்திரம் சொன்னாள் மாந்தாதாவனுடைய பெண்கள் ஐம்பது பேர்களையும் சௌகரி விவாகம் பண்ணிட்டு யோக சக்தியினாலே ஐம்பது சரீரத்தை கிரகிச்சுண்டு ஏக்க காலத்தில் ஐம்பது ஸ்திரீகளோடு இருந்து நூறு குழந்தைகளை பெற்றாள் காய வியூகத்தை எடுத்து யோகிகள் என்ன பண்ணுவாள் பகூ காலம் அனுபவிக்க வேண்டியதை சீக்கிரமா அனுபவிச்சு தீர்த்து விடுவாள் அது யோகிகளால முடியும் அது மாதிரி பண்ணி ஒரு ஸ்திரீ இடத்துலையும் நூறு நூறு புத்திரால பேத்து சௌபரி காட்டுக்கு பரம்பற போது பத்திரிகளும் கூட வந்துட்டாள் இது மாந்தா தாவனுடைய பெண்ணனுடைய விஷம் அதை சொல்லிவிட்டு மாந்தா மூணு பிள்ளைகளா புருகரீஷம் முச்சுக்குந்தோகிநுருகுசன்னும் அம்பரீஷன்னும் முச்சுக்குந்தும் ஊனுபுள்ளகளாம் அந்த புருகுகுசனகுதா வம்சம் புருகுகுசனுடைய புள்ள த்திரசூன் பேரு டிரசுலோரே அந்த பிரசத்தியூன்னு புருகுச்சனுடைய புள்ளே அவனுக்கு பிரசத்த சூன் பேரா திருடர்களே உலகத்தில் இல்லாம பண்ணினானாம் திருடர்களை நடுங்கி ஓடி நல்லவனாக ஆக்கின ஒரு பெரிய பிரபு அவனிடத்துல ராஜ்யத்தை பிடிச்சுப்பட்டு புருகுசன் காட்டுக்கு போட்டாள் எல்லாரும் நல்ல வைராக்கியத்தோட ராஜ்யத்தை விட்டுட்டோ அப்படி போனாலே இதை குறித்து யமன் வந்து அழிக்கணும் போனா என்னமோ இது விட்டுட்டு போக வேண்டியிருக்கேன்னு அப்படி போகலையா மனப்பூர்வமா அப்படி தியாகம் பண்ணிட்டு போனாள் என்ன விஷயத்துல தோஷ வந்து தியாகம் பண்ணணும் அப்பத்தான் அது வந்து ஜென்ம சாஃபல்யம் ஏற்படும் ஆமா விஷயாசை உள்ள இருந்து என்னமோ முடியாம அனுபவிக்க முடியாம முடியலையேனோ அல்லது இல்லாத்திராலையோ இருந்தா அது வைராக்கியம் இல்லையாது அப்படி பரப்பிட்டு பகவான் தான் கத்தீன அப்படி பறப்பட்டு போயிருக்காள் ராஜாக்கள் அதனாலதான் காளிதாசன் சோகம் ஆஜன்மசுத்தான ஆபலோதய கர்மனம் ஆசமுத்திரீஷான ஆனாக ரசவர்தனாம் யௌவனே விசேஷின எத்தனை ரிஷிகள் ஆயிரக்கணக்கான ஸ்லோகத்தை சொன்னத்தை ஒருமுறை ஒரு கொத்த வரைக்காமதிரி சின்ன சின்ன ஸ்லோகத்தில் போய் சொல்லிட்டு போயிட்டான் காளிதாசன் அம்பாளுடைய அனுகிரகம் அப்படிப்பட்ட வம்சத்தை பத்தி சொல்றேன்னு ராமாயணம் ஆரம்பிக்கிற போது அவன் எந்த வம்சத்தை சொல்றேன் தெரியுமா கர்ப்பத்தில இருந்தே பரிசுத்தமான வம்சம் அதுங்கிறார் அப்படிப்பட்ட வம்சத்தை பத்தி பேசுறேன்னு அப்படி ஆரம்பிச்சு சொல்றாள் மகாபாவனமான வம்சம் சூரிய வம்சம் இந்த பிரசப்தஸ்யூ ராஜ்யமாண்டாள் புருகுசன் காட்டுக்கு போனதே பிரசப்தஸ்யூ புககாலம் ராஜ்யமாண்டு தன்புள்ளையான அனர்ஞனத் ராஜ்ஜியத்து பிச்சாளாம் அனரங்கனத்தில் ராஜ்யத்தை பிரசத்த சு காட்டுக்கு போட்டாள் அனரண்யன் புகாலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணினாள் ரங்கநாதன அளவு கடந்த ஆராதனம் அனரண்யனோட அப்படி உபாசிச்சாள் ஒரு தினம் ரங்கநாதனை பூஜை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வாசல்ல ராவணன் வந்திருக்கான் தொந்து யுத்தத்துக்கு திக்விஜயத்துக்கு உங்க கிட்டே வந்து பூஜை பண்ணியிருக்கோம் நமக்கு ஜெயம் ராவணனோட ரெண்டு பேர்களும் தனிச்சு தொந்து பண்ணினாள் ராவணன் என்ன பண்ணிவிட்டா அனரங்கனை கேள் சிப்பான் தேர்ல இருந்து உடனே ஏந்திருந்தான் அனரங்கன் ஏந்திருந்து ராவணன் மேல நான் பண்ண மாதிரி அப்படி அரைக்காம ரங்கராசனை சபிச்சார் ஒன்னா ஆராதிச்சு என்ன இப்படி பண்ணினியே அதனால என் குரத்துல நீவதாரம் பண்ணி இந்த பாதியை நீ வசம் பண்ணி சொன்னாலாம் புருஷோராட்சம் சபுத்திரம் சாத்தியம் சபலஜாதிபா நாமதாரமணி ரங்கநாசனை வந்து உன்னழிக்கணும்னே ரங்கநாத மனுஷநான் குடும்பத்துக்கு வரணும்னே அப்படி பண்ணின பிரபு அனரண்யன் அந்த அனரண்யனத்துல ராஜ்யத்துக்குள்ள சப்ரஸ்யூ காட்டுக்கு பூட்டாழாம் அனரியன் பாலம் ராஜ்யமாண்டு தன்புள்ளையான ஹரியஸ்வ நடத்துல ராஜ்ய தூப்பிச்சாளாம் ஹரியஸ்வஸ் அருணோ தத் ஹரியஸ்வ நடத்துல ராஜ்ய தூப்பிச்சு விடுதான் அரண்யன் காட்டுக்கு போயிட்டாள் ஹரியஸ்வன் பகூ காலம் ராஜ்யமாண்டாள் அவர் தன்புள்ளையான அருணன் என்ற பிள்ளையை நடத்துல ராஜ்ய தூப்பிச்சுட்டு போனாள் அருணன் ராஜ்யமாண்டாள் பதினாயிரக்கணக்கான வருஷம் ஆண்டு நாமசங்கீர்த்தனம் பண்ண காட்டுக்கு போற போது திரிபந்தனங்கிற தம்பையை நடத்துல அருணன் ராஜ்யத்தை குடிச்சுட்டு போனாள் திரிபந்தனன் ஒரு பிள்ளையாருணனுக்கு என்ன என்ன பேருக்கு காரண பெயர் அது மூணு பந்தனம் ஆயிட்டு அவனுக்கு பரலோக்கம் போக முடியாமல் அந்த ராஜாவுக்கு அதனால திரிபந்தனன் பேரு என்ன நாள் அக்னியில ஹோம் பண்ற சமித்து முதலிய திரவியங்களையும் வைக்கிற வரட்டி இரட்டி உமி இதையும் பண்ணாம ரொம்ப தப்பாமது எதையும் வரலையை உபாதனம் அக்னிஹோத்தம் எல்லாத்தையும் ஆயுஷ் கொண்டு வைக்கணும் தெரிஞ்சவா அப்படி தீர்த்தத்தால் புரோட்சிப்பால் உண்மையமாக கொண்டு அப்படி எல்லாம் அக்னிஹோத்திர கோவை தகுதி தேட ஏற்றிவிட்டார் குருவுக்கு ஒரு அபச்சாரம் இப்படி மூணு பாபா உனக்கு பந்தகம் ஆயிட்டுதான் பரலோகத்துக்கு போக விட்டாமே பிரதிபந்தகம் ஆயிட்டு அதனால அவன் திரிபந்தனன் பேரு விட்டுட்டாள் ஏன்னா உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கட்டும் தப்பு பண்ணாமல் இருக்கட்டும் சேம தடையட்டும் பெரிய வாழ்த்து தவறுதல் பண்ணப்படாது கோவ தெய்வமா நினைக்கணும் அவன் அக்னி வந்து எதாவது அக்கிரம் சுத்தம் போதை நாள் தூங்குற பெரிய அழிப்புரா போற அக்னி ஆராதிக்கிறது அதுல ஜாகிரதையா இருக்கணும்னு தெரிகிறதுக்காக திரிபந்தனன் பேரையை வச்சாலாம் மகான்கள் அருணனுடைய புள்ள திரிபந்தனன் பூகாலம் ராஜ்யமாண்டாள் அவர் ராஜ்யமாண்டு தன் பிள்ளையானே திரிசங்கூனடத்துல ராஜ்ய தோப்பிச்சாளாம் திருஷங்கூ பகு காலம் ராஜ்யமா என்றாள் திருஷங்கூமுடைய சரித்திரம் தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் குருவு நடத்துற வேகம் வந்து அவருக்கு என்னமோ தோணிச்சு இந்த சரீரத்தோட சொர்க்கம் போகணும்னு உலகத்துல இல்லாத காரியம் ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கலாமோ அப்படின்னு நினைச்சாள் அவர் போட அதெல்லாம் முடியாதுன்னுட்டார் வசிஷ்டர் வசிஷ்டர் முடியாதுன்னு சொன்ன உடனே புள்ளையே போய் காட்டா அத்துல அப்பா நாணயம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பையனை போய் கேட்கலாமா காட்டா அப்புறம் அந்த ஊர்லேயே ஒருத்தரும் கொடுக்க மாட்டா நாணயம் எது நியாயமான மார்க்கத்துல போகணும் ைய போய் காட்டாள் தைரோக்கியா யாஜனை பயங்களா இருந்தா அப்பா சொன்னதுக்காக எங்க அப்பா வந்து யாஜன பண்ணி வைக்கக்கூடிய சக்தி அப்படிப்பட்ட பிரபு முடியாது அப்படியானா வேற வாத்தியார் பார்த்துக்கிறேன் ஒரு வாத்தியார் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு துணிச்சல் வந்து பரம்பரையா என்னைக்கு ஆரம்பிச்சது உங்களை நாங்க பவித்திரம் கொடுக்கறதுன்னு தெரியாம அப்படி ஆரம்பிச்ச எதாலும் எதிர் தரப்புக்கு போனான் அப்படி உண்டு வேண்டாதவன் என்ன பத்தி ஏதாவது அவனுக்கு போய் பிடிச்சான் கட்டிக்கார்த்தனா அவர் இது மாதிரி பண்ணினா வசிஷ்டர் வசிஷ்டருடைய புத்திரால் இப்படி பண்ணாங்கிறதுக்காக நான் ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு அதிலிருந்து எத்தனையோ கோளார் வந்து அவருடைய தபசுக்கெல்லாம் ஹனி வந்து திருஷங்கு மறுபடியும் ஆகாசத்தில் தலைவர்கள் தொங்கிட்டு அவர் வேற தன் தபசெல்லாம் உன்ன அடிச்சுட்டார் அவர் ரொம்ப விஸ்வாமித்தர் திருஷங்கூனுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் அந்த திருஷங்கூனு ஒரு பெரிய குணம் என்னன்னா மகா சத்யசந்தனா அதனால அந்த பிரபுக்கு ஹரிஷந்திரன் பிள்ளையா பிறந்தாளா அவன் ஹரிஷந்திரன் சத்யசந்தனா இருக்கணும்னா அப்பா சத்யசந்தனா எல்லாமே புள்ளை இருக்க முடியாது மகாசத்தியசுந்தாளா அதனால அவனுடைய புள்ள ஹரிஷந்திரன் ஹரிஷந்திரனுடைய புள்ளே ரோஹிதாட்சன் லோஹிதாட்சனுடைய புள்ள ஹரிதன் ஹரிதோ ரோஹித்துதா புரி சுத விஜயோயாத் துதஸ்தே சோரிசோரி ஹுராஜ சனிஷதி பூர்வேணாத்மாந்த லோகித்த லோஹிதட்சனுபுள்ள ஹரிச்சந்திரன் முகுகாலம் சத்யத்துக்காக பாடுபட்டு சத்யத்துக்கு மேல ஒண்ணுமில்லைனு அப்படி மகாப்பிரபு சத்யத்தை ரபு அவருடைய பிள்ள லோஹிதாட்சன் லோஹிதாட்ச நடத்துல ராஜ்ய தூப்பிச்சுவிட்டு நாமசன் கீர்த்தன மண்ணியோடு காட்டுக்கு போயிட்டாள் ஹரிச்சந்திரன் லோஹிதாட்சன் பதினாயிரக்கணக்கான வருஷம் ராஜ்யமாண்டு ஹரிதன் கிரத்தன் பிள்ளை நடத்துல ராஜ்ய தூப்பிச்சா ஹரிதன் முகுகாலம் ராஜ்யமாண்டு தன் பிள்ளையான சம்ப நடத்துல ராஜ்ய தூப்பிச்சாழா சம்பன் சம்பாபுரியின் ஒரு பட்டத்தனமணினான பதினாயிரக்கணக்கான வருஷம் ராஜ்யமாண்டு சுதேவன் நடத்தல ராஜ்ய தூப்பிச்சான் சம்பன் சுதேவன் பதினாயிரக்கணக்கான வருஷம் ராஜ்யமாண்டு விஜயன் என்ற தன்புள்ளே நடத்தல ராஜ்ய தூப்பிச்சான் ராஜ்யமாண்டு நாமசங்கீர்த்தம் பண்ணுவதற்காக காட்டுக்கு போற போது நடத்துல ராஜ்ய தூப்பிச்சுட்டு போனாள் பருகன் தன்புள்ளையான நடத்துல ராஜ்ய தூப்பிச்சுட்டு காட்டுக்கு போனாள் புள்ளபாகுகன் பாதந்த ராஜ்யத்தை பிடிச்சுட்டு இருக்கான்னு பரப்பிட்டு போனாள் எல்லாம் நாமசங்கீர்த்தனம் பண்ணி பகவல் ஆராதம் பண்றதுக்காக அப்படி பரப்படாது வழக்கம் பாண்டவாளுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சு சில வருஷம் நித்தியம் பகவான கோபாலனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போய் சுவாமி ஏகாந்த தரிசனம் குந்தி கொடுத்துட்டு இருந்தாள் ஒரு நாளைக்கு அம்மாவை நமஸ்காரம் பண்ணமுன்னு காலம்பறை பாண்டவா ஸ்நானம் பண்ணி விட்டு போறோம் அம்மாவை காணல அரமணையில வேலைக்கார அம்மா நாங்க போனதை சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு போட்டான் சொல்லப்படாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க போனா சொல்லுறதும் போயிட்டு இருக்காள் குந்தி பகவன் கீர்த்தனம் சர்வபாப பிரணாசனம்னு பகவன் நாமாவை ஜபிக்க ஜபிக்க கர்மவிதாமே பிரம்ம விசாரகான்னு அப்படி கர்மாவை பண்ணிவிட்டு நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாள் வெறிவாள்லாம் ஆனா ஐக்கியங்கள்ல கூடீல நாமா என்ன யமத்தோக் தபோஹோம கிரியதிஷு நூனம் சம்பூர்ணதம் யாதி சத்தியோவந்தே தமச்சு அதிந்தவர்த்தியேஷாவிந்த மாதவானந்தேஷவ விஷ்ணுபுராணத்திலே பரதம் மகாராஜா ஏதத்து ஸ்வப்னாந்தரேவீ அம தூங்கரவோதிஷாச்சு கவடா இந்த வைக்குண்டாம் கையில் நின்றதுங்கிற பராசர விஷ்ணுபுராணத்திலேஷாச்சுவி என்ன மனசு பகவானே அப்படி ராஜாக்களுக்கு எல்லாம் பிரவர்த்திச்சிருக்கு தரித்திரனுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது சுவாமிய ராஜாக்கள் எல்லாம் பதிச்சிருக்காரு நாம அவர் சொல்லி சொல்லி பகவான் தான் கத்தி கத்தீன்னு அப்படி அதனால ஏத சுப்பிராந்தரேஷ்வத்தினாள் விஷ்ணு புராணத்திலே அதனால ஜடபரத்துல ஆனாலே எவனா ஞானம் வருமா புலாசிரம் மகான்கள் கிடைப்பாளா பகவத் குணம் கிடைக்குமா கடைகளை விஜ்நாய தர்மபதியே அழகு நானே அழகு நானே என்னன்னு விஜ்னேஷா சுதாங்கிற மந்திரத்தை ஜபிச்ச புண்ணியம்னு இருக்கா அதுக்காக ஜெயம்குள ஸ்தோத்திரத்தை இதை கூட எழுதியிருக்கேன் ஆரா பக்தால் ஜபிக்கட்டமே கஷேமத்தை அடையட்டமே இன்னும் ஜெயமங்கல ஸ்வோத்திர புஸ்தகத்தை எழுதிருக்கேன் என்ன இத்தனையோ பக்தால் இருக்காள் சத்கத்தியை அடையணும்னு பிரவிறத்தி ரொம்ப பேர்களுக்கு இருக்கு மார்க்கம் காட்டுறதுக்கு ஆள் இல்லை இன்னும் சித்தத்துல ஆஸ்தி இருக்கு அது போயில்லை அதுக்கு வந்து மார்க்கம் காட்ட வேண்டியவால் தான் தேவையா இருக்கு இன்னும் அவ்வளவு அஸ்ரத்தசாணாலா ஆகலை எல்லாரும் இருக்கு மார்க்கம் புரியல ரொம்ப பேருக்கு தர்மம் கூட பண்ணணும்னு ரொம்ப பேருக்கு கண்டம் இருக்கு என்னமா பண்றது எது நிஜமான தர்மம்னு புரியல பிரமுகளுக்கு கூட ரொம்ப அப்படி இருக்கா அவளுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இன்னதுதான் தர்மம் புரிய முடியாது சொல்ல வேண்டியிருக்கு அது தெரியணுமோ இல்லையோ நாந்தீன்னா ரெண்டெடா கொடுக்குறேங்களா இல்லையான நாந்தியில் போய் ரெண்டெடா கொடுக்கலாமோ அது புரியல அது அப்படியே இந்த கிராமங்களில் வந்து பார்த்து பத்தாறு கொடுக்குறத பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேர் கொடுக்குறாங்க கல்யாணம் நாலாளு குடுக்குறத பாத்துட்டு ஒருத்தர் நாலா நன்னை கொடுத்தாலே ஒரு நாள் கொடுக்குற வழக்கமாச்சே நாங்களும் அதுலேருந்து கொடுக்கறோம் பாக்கி நாள்ல எல்லாம் எல்லாரும் கூட்டம் இருக்கிற போது கொடுத்து விடுவாள் நாலா நாளினி கொடுத்து காலம் சேஷோம காலத்துல மேலக்காரனே கண்டமூடின்னு வாசிக்கிற சமயம் அது அப்படி பரதம் மகா புண்ணிய புருஷன் நாம அப்படி சொன்னாள அப்படி இல்ல ராஜாக்கள் நாமசங்கீர்த்தனத்துக்காக எல்லாத்தையும் ராஜ்யம் வேண்டாம்னு அப்படி விட்டுட்டு பரப்பிட்டு போனேன் ஒரு தேசம் நம்ம தேசம் ராஜ்யம் ஆண்டாள் அவன் தன் பிள்ளையான ராஜ்ய தூப்பிச்சு காட்டுக்கு போயிட்டாள் ராஜ்யமாண்டு தன் பிள்ளையான ராஜ்ய தூப்பிச்சு போயிட்டாள் பாஹுகன் ரொம்ப நாள் ராஜ்யம் ஆண்டார் அவருக்கு ஏராளமான பத்னி காட்டுக்கு போனாளாம் காட்டுக்கு போன இடத்துல ரொம்ப வயதான எடுத்தேருக்கு அவர் அவர் ஒருவர் ஒரு மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் ஆசிரமம் கட்டி என்று இருந்தார் சந்ததி இல்லாதவர் அவர் வயப்பிரயுக்தமான தோஷத்தினால காட்டுதானே இருக்கும் நாமி சரீரத்தை தியாகம் பண்ணினாள் அப்போ கூட ஸ்திரீகள்லாம் கூட கட்டி வர அப்ப பத்னியை கூப்பிட்டு சொன்னாளா ஒருவர் அம்மா நீ நான் போதும் நல்லா பண்ணி உன் கர்ப்பத்தில் குழந்தை இருக்கு அம்மா சொன்னாளாம் டாட்டர்களால கூட கண்டுபிடிக்க முடியாத சமயம் அவளுடன் கட்டி வராமல் அவளுக்கு பிறக்கிற குழந்தைனால தானும் அடையலாம் நினைச்சு அப்படி இருந்து இருந்தாளாம் குழந்தை பிறந்தது எல்லாம் பின்னாடி நல்ல எண்ணமா தான் இருந்தா அந்த ஸ்திரீகள்லாம் கடைசியில எண்ணம் தோடி போச்சு பர்தாவின் காலமாய் இவளுக்கு மட்டும் குழந்தையா இது வந்து அப்படியெல்லாம் தோணி போச்சு தோணி கரத்தை கொடுத்தாளாம் அன்னத்தோட கூட விஷத்தை கலந்து கொடுத்துட்டாள் கர்ப்பிணிக்கு அவர் ஒருந்ததுனாலே நீலகண்டம் காரூடம் ரெண்டையும் சம்மேளனம் பண்ணி தீர்த்தத்தை அபிமந்திரம் கொடுத்துட்டாள் என்ன பண்ணும் விஷம் மந்திரத்தையும் இண்டும் அபிமந்திரம் பண்ணி தீட்சத்துல கொடுத்துட்டாளா ஒருவர் கரத்தோட பிறந்த சகரன்னு பேராம அந்த புண்ணிய புருஷனுக்கு இந்த பாபுடைய புள்ளே கரன் சகரன் சகரன் எவன் தன் குழந்தைகளை கொண்டு சமுத்திரம் ராமாயணம் அவன் ராமச்சரித்திர ஆர பத்தினுமோ சமுத்திரத்தை கதை சொல்ல போறேன் ஆரம்பிச்சாடம் புண்ணியமான புத்த தர்மம் சமு தோண்டினரன் அந்த பிரபு வச்சுதான் ஆலய தர்மம் தடாகம் தட்டாகம் தோட்டம் அன்னதானம் சத்திரம் இதெல்லாம் பூர்த்த தர்மம் ரொம்ப விஷதியாச்சும் இருக்காள் பூர்த்த தர்மத்துக்கு மோட்சம் பலம் இருக்காள் இஷ்ட தர்மத்துக்கு காமியமான பலனை சொல்லிவிட்டாள் ரிஷிகள் அவன் குழந்தைகள்ல ஆச்சரியப்பட்ட ஸ்மிருத்தி எடுத்து காழமிச்சேன் அவன் இப்படி பூர்த்த சர்மத்தை கொண்டு போய் பெரிய பலன் சொல்லி இருக்கு மத்தியானம் இன்னைக்கு எடுத்து வாசிக்க சொன்னேன் மத்தியானம் அப்படிலாம் சொல்லியிருக்காள் அதனாலதான் ஆலயங்கள்லாம் இன்னும் வந்து நல்லா இருக்கு காமிக்கம் முதலே ஆகமத்திர சொன்னாள் அந்த மருந்து ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் சுவாமி காட்டும் ஜாக்கிரதையா கிருமி வரப்படாது கிருமி வந்துவிட்டா அப்படி பெரிய குடும்பங்கள்ல ரோகம் வருவான் ஆமா வயத்துல பொண்ணு வரும் ஆகாரம் பண்ண விட்டாம பண்ணும் சமங்களை கொடுக்கும் அதனால பெரியவாழ் முன்னாள் என்ன பண்றது ஆலயத்துல எத்தனை நாள் ஆச்சு மும்பா பிழைக ஆயின்னு கேட்பாள் மருந்து கொஞ்சம் சலிச்சு அந்த ஊர்ல ராத்துக்கு தங்கி சாப்பிட மாட்டாள் சாப்பிடறது இல்லை சுபீர்வாள் சாப்பிட மாட்டேன்னு உடவுடியில் வந்து உதரவே உடனே பணத்தை போட்டு கோவி சிவாலயத்தை அது தட்சிண வித்யாரம்னு போயிரு அங்கேயும் அர்ஜுன விரம் இது உத்தர மத்யார்ஜுனம் அது தட்சிண வித்தியார்ஜுனம் அப்படி சுபீர்வாழ் மாதிரி உதரவே கொஞ்சம் விட்டாலும் அப்புறம் உடனே எல்லோருமே போட்டு அந்த கோவிலில் கட்டி ரொம்ப நல்லா நடக்கிறது மொஹப்பிரதோஷத்துக்கு பிரதோஷம் அபயங்கள்லாம் முன்னபடியாக கூட ஏற்பாடு பண்ணி கூட நடக்கிறது இன்னைக்கு போய் ஆலயத்தை தரிசனம் பண்ணேன் கைலாசத்துக்கு போட்டு வந்தால் சுவாமி அர்ஜுனனை கைலாசம் வச்சு போட்டு வந்தாலும் பாரதத்தில் கதை கேட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் அது மாதிரி கைலாசம் தான் விரும்புல ஏதோ ஔபச்சாரிகமாக சொல்லலை இப்போ எங்கள் ஊர் கோவில் கைலாசம் தான் சொல்கிறேன்னா இதுவே கோவில் கோவில் கும்பாபிஷேகம் கொஞ்சம் கும்பாபிஷேகம் ரொம்ப அமோகமா நடந்தது அது மாதிரி இப்ப மேல கோவில் கும்பாபிஷேகம் பண்ண போறேன் அவன் நான் குழந்தை எல்லாரும் இது வந்து புதுசாக ஆரம்பித்து ஒன்றும் நடக்கல சாஸ்வதமாக அப்படியே நடந்துகிட்டே இருக்குது அது பாட்டுக்கு என்னமோ கையும் காரும் கூட வரா போல் அப்படி இருக்குது இன்னமும் புதுசாக ஒரு பாரமாக என்னமோ கோவில்னு ஒன்றும் அதுக்காக தனியாக என்னமோ பண்ணணும்னு அப்படிலாம் ஒன்றும் நடப்பில்லை எல்லாருக்கும் இதில் மாற்றுக்காரிய மாதிரி அப்படி நினைச்சு நடத்திட்டு இருக்கேன் இல்லை அதுதான் ரொம்ப ஆச்சரியம் இது மாதிரி ஆலயத்தையும் தட்டாக்கத்தையும் அக்ரஹாரத்தையும் ரெட்சிச்சுட்டு இருக்கிற அழகும் அதுக்கு நமக்கு உடமட்டம் போல ட்ரஸ்டியாக கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் நல்லா அஸ்திகிறாய் ஏன்னா இப்போ அநேகமாக ட்ரெஸ்ஸியெல்லாம் இளநிய குடிக்கணும்னு நினைக்கிறேன் அங்க இருக்கிற விலை ஏதாவது குடிச்சு விட்டு வயிற்று வலியை அதுக்கு முடியாம உத்தன் பிள்ளையும் பக்தவத்திலும் வந்து குறுக்க வந்திருக்கிறாள் இல்லாம ரொம்ப கோவில் தாறுமாறா போயிருக்கோம் அவள் ரொம்ப நல்லவாள் பெரிய கோயில் நிறைய சொத்து இருக்கிறவங்களை சொல்றேன் அங்க எல்லாம் தவறாம இருக்கிறது காரணம் அவா காரணம் ரத்தத்துல உரி கிடக்கு எல்லாருக்கும் அவன் ரொம்ப அச்சரியமா இங்க போய் பார்த்தேன் இன்னைக்கு கேட்கிறார் பயந்து அந்த மார்க்கத்தை அடைச்சிருக்கே திறக்கலாமு கேட்டாள் ஆலய சம்பந்தமான விஷயங்கள்ல உத்தர் பொறுத்து சொல்லப்படாதா அதனால வந்து ஆபஸ்தம்பர் சூத்திரத்திலே எழுதி விட்டார் சில விஷயங்கள்ல பொறுத்து இப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கூட எழுதப்படாது அது என்னவா சொல்லணும்னா மூலம் தூலம் துர்வின குமாலாயிருச்சு சுத்தி எடுத்து ஆஸ்தூத்திரத்துல எடுத்து எழுதிவிட்டாள் மகிழ்ச்சி அப்படி எழுதிவிட்டாள் தீர்மானமா சொல்லப்படாது சில விஷயங்கள என்ன கேட்டால் ரெண்டு வாசப்படியும் திறந்துட்டா தேவையா போல இருக்கேன் இன்னும் பெரியவாளை கேட்டு நிச்சயம் தபத்திகளை கேட்டுன்னு செய்யோன்னு திறக்கலாம் ஒன்னும் ஆலயத்தை சீக்கிரம் கும்பாபிஷேகம் பண்ணணும் அவன் மருந்து சாத்தனம் சாத்தி விட்டா ஒரு ஒரு குடும்பமும் நல்ல தாட்சியத்தை அடைஞ்சு விடும் நல்ல வீரியவர்த்தா ஆகிடும் ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு விதமான கஷ்டம் இருக்காது அதை பண்ணி பார்த்தா தெரியும் அப்படி என்ன தர்மம் பண்ணிண வாழ்க்கை தான் அது புரியல நீங்கள் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் அது அது பரமேஸ்வரனுக்கு இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அவன் பூமி பூஜை பண்ண ஸ்தலமா அவன் விருத்தில நீங்கள் பிடி முடியாது இந்த ஊரில் அப்படிப்பட்ட மூர்த்தி அது அப்படிப்பட்ட பரமேஸ்வரனை ரொம்ப நன்னா ஆராதிக்கணும் உங்க ஆத்துல இருக்கிற தேவத்தை சகரன் சக்கரவர்த்தியா இருந்தால் அந்த சகரனுடைய உள்ளதான் அசமஞ்சன் அசமஞ்சனுடைய உள்ளதான் அம்சமனன் இங்க பாகோதத்துல அசமஞ்சனை பத்தி சொல்றபோது குழந்தைகளை எல்லாம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை சரிவுல எடுத்து போட்டுட்டாள் எல்லாருமே வந்து கத்தினாலாம் அதுக்காக அக்கறைக்கு கப்பல்ல வச்சு அனுப்பிச்சு சரைவு ஜலத்துல படக வச்சு குழந்தைய தியாகம் தர்ம விரோதமா இருக்கிற குழந்தை வாண்டாமதனே துரியோதனம் பிறந்தி கழுத மாதிரி கத்தினானா துரியோதன பிறந்த குழந்தைகள் வந்தாராம் கிரதராஷ்டிரனியும் காந்தாரியும் கூப்பிட்டு அம்மா இந்த பய வாண்டார் தொண்ணூத்தம்பது அதுக்காக தியாகம் பண்ணுவேன் ரொம்ப பேரை அழிச்சு காந்தாரி சொல்றேன் சர்வ தர்மசாஸ்திரமும் பெங்களே கிரமத்திலே தர்மசாஸ்திரம் கேக்கணும்னா காந்தாரி கேளுவா அது காரணம் காந்தாரியும் தர்ம தரிசனம் இருக்கு அவர் கொடுக்கிறார் வியாச பாரதத்துல உள்ள பாத்திரங்களை பத்தி இப்ப காந்தாரியும் தர்மதரிசனியும் ஒரு பதத்தை போய் போட்டா தர்மம் அவளுக்கு தான் தெரியுமா காந்தாரி அதனால சூத்திரத்தை எழுதி தர்மத்தை சொல்லிவிட்டு நான் தர்மம் சொல்றது கொஞ்சமா தான் சொல்லிருக்கேன் ரெண்டு இடத்துல கடைசி சூத்திரத்துல ஆர்டேனால் அப்ராமணாட்டையும் வர்ணசேகங்களையும் அப்ராமணாட்டையும் சொல்லுவாள் விட்டாள் பூஷண்காயை உடைக்கப்படாதுன்னு நமக்கு தெரியுமா இவங்க குத்தி வழக்கு தான் அதனால தீபத்தை வந்து புமார்கள் போய் சமனம் பண்ணப்படாது ஸ்திரீகள் தான் பண்ணணும் ராத்திரி எரிஞ்ச வழக்குல காலம்பரை ஏற்றப்படாது ராத்திரி எரிஞ்ச வழக்கு இருக்கு பாருங்களோ அது சோர்ந்து போய் நிக்கிற போது அதை மறுபடியும் மேல வாங்குறா போலயா அவன் இங்கேருந்து கும்பணத்துக்கு போட்டு வந்த மாட்டம் மறுபடியும் கும்பணம் கட்டுவனும் அது கட்டப்படாதா அது மாதிரி அந்த தீபத்தை உடனே அதுல இருந்து ஏற்றப்படாதா ஏற்றி அடுப்புல வைக்கப்படாதா அது ஒரு வழக்கில் ஏற்றி அந்த வழக்கிலிருந்து இன்னொன்று ஏற்றி அப்படி ஏத்தனவா இப்படி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ரிஷிகள் போய் சொல்லல அப்படி ஸ்திரீக்ட்டேன்னு தெரிஞ்சுக்கோனு விட்டா ஸ்திரீபியோ வர்ணசேஷன் பிரத்யேயா பிரத்யேயாத்ன்னு அவள்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோனு விட்டாள் அப்படி அவளை காட்டா சொல்லுவா சில தர்மங்கள் அது அவளுக்கு புரியும் குழந்தைகளே தள்ளிவிட்டான் அதுக்காக தர்மத்துக்காக விரோதமா இருக்கிற பையனை கொண்டு போய் அக்கறை செய்ய தள்ளிவிடுன்னு படகுல வச்சு தள்ளிவிட்டான் ராஜா சகரன் அசமஞ்சன் பிள்ளையே அந்த பிரபு பாதி சரையுடைய போயின்னு இருக்கு அபாதமான இடத்துல போயிட்டே இருக்கோம் பொற்று சரையுட ஜு என்ன பண்ணினான் தன் யோக மகிமையினாலே பதினாயிரக்கணக்கான குழந்தைகளை பகுநாளா ஜலத்துல போட்ட குழந்தைகள் எல்லாரையும் கரையில உணர்ந்து வச்சு எங்க போனான்னு இன்னும் தெரியலனுடா முன்னாடி போட்ட குழந்தை கரையை கொடுக்கிறதுனால யாரால முடியும் விபது போறாளா எல்லாம் முடியும் நம்ம மத்தத்திலே பாரத யுத்தம் முடிஞ்ச உடனே கபதால ஸ்திரீ இல்ல மர்தப்பட்டாளா வியாசர் தெருவு தெருவு போறாரு உற்று மர்தப்படாயங்க யாரா இருக்கு இந்த யுத்தத்துல மரிச்சு போறவ பர்த்தாவியோ புத்திரனியோ பிதாவியோ браதாவியோ ബന്ധுவியோ மாதுளேனியோ மாதுளனியோ பார்க்கணும் என்ன முள்ளவா எல்லாரும் நீங்க ராத்திரி गंगा తీரத்துக்கு வாரீங்க நான் எல்லாரையும் உங்களுக்கு காண்பிச்சு வரேன் அவளோட சிவனது போகணும்னா அவளோட ரதத்துல பரண போடுங்க இல்ல வாழ்ம எண்ணம் இருந்தது இருந்து சொன்னாள் எல்லாரும் இன்னைக்கு பகல் சாப்பாடு கூட சாப்பிடலையா ராத்திரி காயிக்கலு சொன்னதுக்கா எல்லாம் காலம்பரமா கொண்டு அங்க போய் உட்காந்துருக்காங்க வந்தா ரசிது ஏழு முனி ஆச்சு எட்டு முனியாச்சு என்ன என்ன ஒரே அடியா பட்டப்படா சத்தம் கட்டுது சத்தம் கேட்டா கங்கையில இருந்து ஒரே அடியா ரும் எல்லாம் யுத்தத்துக்கு பரபுற அன்னைக்கு கர்ணன் என்ன கவச்சம் போட்டுன்னு போனானோ என்ன வஸ்திரம் கட்டின்னு போனானோ கர்ணனுடைய பத்னி எப்படி பார்த்தாளுவோ தன் பர்த்தாவே ஆமாசேன எப்படி பார்த்தாளுவோ கர்ண புத்திரனை அதே மாதிரி குழந்தை கரணன் எல்லாரும் தேர்ல வர எல்லாரும் வந்தால் உபயோகாதிகள்லாம் வந்தாள் எல்லாரும் என்ன பண்ணினான்னாலும் அப்படியே பாஞ்சு தன் தத்தா போய் கட்டிக்கிட்டு தேரோட தேற அவன் ரொம்ப பேர்கள் கூடவே போட்டாளாம் வந்து குழோட சில பேர்கள் வாடினா நாங்க இருக்கோம்னு போலாம் வீடுவார்கள் உருவார்கா போட்டுக்கோ அதெல்லாம் போவானேன்னு அப்படி தங்கி இருந்துட்டான்னு விட்டாள் அதுலேயும் பரீட்சை பண்ணி விட்டாளே அவன் ரொம்ப பேர்கள் போயிட்டாலாம் கூட ரொம்ப பேருக்கு அறங்கிவிட்டா பார்த்துட்டு விட்டாள் பாரதத்துல இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம் மகாபாரதத்தை போல ஒரு புண்ணிய கிரந்தம் இந்த படிக்கவே முடியாது அவன் வியாசரே அவர் அச்சரிப்படுவாள் சொல்லி சொல்ற போது திருப்பி திருப்பி சொல்லுவாள் சபையில அந்த சப்தமே காத போய் என்னமோ பண்றது வேதம் சொல்ற போது ஒரு நாளைக்கு சொன்னால் சபையில என் ரத்தங்கள்லாம் கொதிக்கிறது ஒரு மணிக்காட்ட நூறு கோதான குந்திட்டு போயிட்டு இருக்காள் எல்லாருமா போய் பிடிச்சு நடுவழியில குந்திய பாண்டவாள் அம்மா என்ன இப்படி காட்டுக்கு போயிட்டு இருக்கேன் உத்தரதிக்க நோக்கின்னு கேட்டாள் நீங்களாம் நல்லா சௌக்கியமா இருக்கிற போது நான் பகவானை பஜிக்கிறதுக்காக போகணும்னு போறேன்னாலா நாங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அதனால நீ கூச்சுன்னு போறேன்னா அதெல்லாம் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் தப்பு பண்ணல சொன்னால் தின ஏன் போறீன் கேட்டாள் தினை தைக்க திரும்புவதில்லை போய் பகவானை பஜிக்க போறேன்னு சொன்னாள் பாண்டவள்லாம் ரொம்ப கெஞ்சி கேட்டு பார்த்தால் துந்தி தீர்மானமா சொல்லி விட்டாள் ஆட்டு வர மாட்டேன்னு கடைசியில ஒண்ணு சொன்னாலாம் குந்தி எங்களிடத்துல வாஸ்தவமான பிரியம் உங்களுக்கு இருந்தா ஒரு காரியம் நீங்க நீங்களா எனக்கு எப்படி புத்திராளோ அப்படி மூத்த கர்ணன் அவன் யுத்தத்துல காலம் ஆயிட்டான் அவன புண்ணிய காலங்களில் நினைக்கணும்னு சொன்னாலாம் அம்மா ஸ்மரிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டாள் முதலே புண்ணிய காலங்களில் கர்ண்பிரியம் உத்தம தானம் என்னென்ன கோதானம் கிரகதானம் கன்னிகாதம் உண்டோ அதெல்லாத்தையும் குழந்தை கர்ணன் பசிக்காம இருக்கணும் பரலோக்கத்தில் பரலோகத்தை நம்பின மதம் நம்ம மதம் இப்படி சொன்னாள் அம்மா சொன்னார் பண்ணி நாளான் தான கர்ணனுக்காக வல்ல அதுக்கு வரமாட்டேன்னு விட்டாள் பகவான பதிக்காம இருப்பேனா செய்ய விட்டாள் அப்படி நம்ம தேசத்துல ஈஸ்வரனையும் பரலோகத்தையும் நேர கண்ணால கண்டதாக நினைச்சுக்கிற வழக்கம் நம்பித்தானே டிக்கெட் வாங்கிட்டு பட்டினம் போறோம் பட்டனம்னு ஒரு ஊர் இருக்குன்னு ரயில் இருக்குது அப்படி நம்பின தேசம் அது மாதிரி இப்போ எப்படி திருஷ்டமான ஸ்தலங்களே நாம் வந்து அதில் இன்னும் அவிஸ்வாசம் நமக்கு ஏற்படலையோ அந்த ஸ்தலங்களில் அது மாதிரி பரலோகத்தில் ஒரு விஸ்வாசம் நமக்கு தெரிவாளுக்குலாம் அப்படி இருந்தது நல்லா இருந்தது தேசமும் நல்லா இருந்தது குடும்பமும் நல்லா இருந்தது தனிப்பட்ட மனுஷனாலும் நல்லா வாழ்ந்தாள் ஒரு குறவு இல்லாமல் இருந்தாள் இப்பெல்லாம் தேசமும் கோளாராக போயிடுது குடும்பமும் கோளாறாக இருக்குது தனிப்பட்ட மனுஷனுடைய சித்தமும் குளரி கிடக்கு இந்த குளரெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அது பகவான் ஒன்றும் சுவாமி எல்லாரும் அப்படி எப்படி பிரார்த்திக்கணும் தேசம் நல்லா ஆகணும்னு து சாப்பட பிரிக்கணும்ல பத்து இருபது பேர் சேர்ந்து வாழை போட்டா திருட்டு போகாது ஒத்த மட்டும் போட்டா இல்லாத்தையும் கொண்டு போடுவான் சமஞ்சன் யோகியவன் இப்படி சுக்காச்சாரியால் அசமஞ்சனுடைய பெருமையை இப்படி எடுத்து சொன்னாள் ராமாயணத்துல சொல்லல என்று சொன்னாள் அசமஞ்சனுடைய அம்சுமான் ராஜ்யமாண்டு தன் குடும்பத்தில் அறுபது நாயிரம் பேர்கள் அசமஞ்சன் மூத்தா புள்ள சாகரால் அறுபது நாயிரம் பேர்கள் விளையா அவா வந்து பிரம்மசாபத்தனால பஸ்வம் ஆயிட்டால் துர்கஜி அடைஞ்சுட்டாலே கவலைப்பட்டு கங்கையை கொண்டு அந்த அறுபது முட்டையும் கரைச்சு கரையத்தணும்னு பார்த்தால் அம்சுமான் நல்ல நபர் அம்சுமானுடைய கொண்டு வர முடியல திலீபன் பண்ணினாள் பிரயத்தனம் பண்ணி அவர் நாள்லயும் நடக்கல அப்புறம் பகிரதன் பிரயத் அவர் நாள்ல பிரம்மாவை தபசு பண்ணி பரமேஸ்வரன் தபசு பண்ணி கங்கையை தபசு பண்ணி எத்தனை கோளாறு பிள்ளையாது பொண்ணாது ரெண்டு முறுக்களா இருந்தது அத சரி சரி பண்ணி அடுப்படும் கல்யாணம் அது மாதிரி அவள் வந்து பரமேஸ்வரர் அவரை சேத்துக்கு அவள ஆரம்பிச்சு இவளுக்கு இத்தனை அவர் ஜெட்டைக்குள்ள வச்சுக்கிண்டு மறுபடியும் என்ன உடைய அங்க ஒரு இது இதாயி ஒண்ணு கேட்டான் பகீரரசன் தெரிஞ்சுக்கிண்டு எங்க வங்கத்துல ஒரு குழந்தை இருக்க கொண்டுதானே மூணு தலைமுறைக்கு முன்னாடி மறிச்சவாளுடைய ஒரு நல்ல நான் தடற அது மாதிரி எனக்கும் குழந்தை தேவா குலஞ்ச சந்ததி வேணும்னாலாம் புத்திரம் வேணும்னு சொல்லல சந்ததினா அப்படி சாந்தத்தியம் இருக்கணும் அந்த பிரஜைக்கு அப்படி உண்டு பண்ணக்கூடிய குழந்தைக்குதான் சந்ததியின்னு பேரு அதனால யாஜ்ஞல்கி ஸ்மிருதியில அபிகமிய அதே தெய்வம் சாத்தான உடனே அந்த பித்தக்களை பார்த்து காலை பிடிச்சுன்னு கெஞ்சி என்ன கெஞ்சனும் நாள் எங்க ஆத்துல பிறக்கிற பிள்ளையெல்லாம் கேட்டா இல்லேன்னு சொல்லாத குழந்தைகளா பிறக்கணும் வேத சந்ததியா இருக்கணும் வேதத்தை ரட்சிக்கிற குழந்தைகளா இருக்கணும் எங்க குடும்பத்துல நம்பிக்கை இல்லாத பயல புறக்கூடாது பொரு இதான் சாத சொல்றோம் அதனாலதான் எதி தர்மன் சொன்ன யாஜ்நல்யர் கடைசியில சொன்னார் சன்னியாசர்ம சொல்றதுக்காகவே ஒரு அத்தியாயம் விதி நபர் சன்னியாசம் பண்ணிக்க முடியல சத்தியவாதீச்ச கிரகஸ்தூபிக முச்சதே சாத்தத்தை சத்தியா சரியா பண்ணி நல்லா நிறைய தானங்களை பண்ணி திருப்தியா பண்ணி சத்தியமும் பேசிட்டு வந்தா அவனுக்கும் மோற்றம் இந்த எதிரிகளுக்கு எந்த உண்டோ அது ஒன்று கடைசியில எழுதின கடைசி ஸ்லோகத்தில் போய் அந்த அத்தியாய கடைசி முடிவுதான் குழந்தைகள் எல்லாம் பிறக்கணும்னு பிரார்த்திக்கணும் பிரார்த்திக்கணும் அப்படி எல்லாம் பிறந்தா தான் பிதர்கள் எல்லாம் பூஜிப்பான் அப்படி ஆஜ்கிய போய் சொல்லிருக்கார் சந்ததி வேணும்னு கேட்டாலாம் தேயாச்சிர் தேவன் அவசிதே குலஞ்சனக எங்க குலம் வந்து தங்கி போயிடப்படாது சூரியவம் அப்படியே வாயை வாய் வழங்கணும் நீங்க அனுபவம் பிரார்த்திச்சாள் அப்படி அனுபகம் பண்ணினால் கங்கையும் வந்தாள் அப்படி கங்கையை கொண்டு வந்தாள் மகாபுரனான பகீரரசன் அவர் கொண்டு வந்து கங்கைதா இப்ப நம்ம ஊரில் எல்லாம் காசிக்கு போட்டு வரோம் போய் ஸ்நானம் பண்றோம் ஹரித்வாரங்கள் எல்லாம் தேவலோகத்தில் சுரநதி அவள் தேவலோகத்தில் இருந்த நதி அந்த ஊருக்கு வந்திருக்காள் அப்ப அதை கொண்டு வந்தாள் பகீரரசன் முட்டையும் கரைச்சி நானம்மண்ணி தர்ப்பணங்கள் பண்ணி அவாளு அறுபது ஆயிரம் ரகத்துல போய் அப்படி அனுகுடன் பண்ணினாள் பகீரதன் அந்த பகீரதனுக்கு ராஜ்யமாண்டு கைந்து குடும்பத்தை ஒரு வழியா பண்ணி பித்ரிசாம் பிரேதாபம் இல்லாம பண்ணி அப்படி வந்து மாட்டிக்கிட்டு விடும் பித்ரிசாபம் பிரேத்த சாபம் சில குடும்பத்துல அது ஒண்ணும் நேரம் இருக்கணும்னு கூட இல்லை ஏதாவது நிமித்தமா இருந்தா கூட போறோம் ஏதும் பிரம்மண சாபத குளுக்கே பிரேத்தோத்த சாபம் வதையிட்டாள் ஏதாவது குடும்பத்தில் பிரம்ம தோஷம் இருக்கும் கூட இருக்கும் இவனுக்கு ராத்திர பயமா இருக்கும் பிரியட்சம்மோ ரிஷிகள் கண்கட்டு வித்தந்த குடும்பத்தில் சரியா பண்ணணும் தனக்கு சரீரத்துல பலம் இருக்கணும் ஐஸ்வர் இருக்கணும் பதவி இருக்கணும் ஆழ்கட்டிருக்கோம் தப்பிப்படக்கூடாது அது விரட்டும் அப்புறம் அது எங்க ஜப்பான்ல போய் பிறந்தா கூட புடிச்சு கர்மா எப்பானுக்கு போக விடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம் இதை கண்டுபிடிச்ச மதம் தான் கர்மா ஒண்ணு இருக்கு அதுக்கு சக்தி உண்டு வேற ஒரு மதத்துக்கு தெரியாது அது இந்து அம்மா வயத்துல பத்து மாசம் குடியிருக்கிறோம் புரியுமது அப்படிப்பட்ட மதம் நம்ம வைதிகமான மதத்துக்கு தான் தெரியுமது இந்த பகீரசனுடைய உள்ள ஸ்ருதன் ஸ்ருதன் பூகாலம் ராஜ்யம் ஆண்டாள் அவர் தன் பிள்ளையான அழுத்தாயுஷு நடத்தல ராஜ்ய தோப்பிச்சாள் அயுதாயுஷு பகுகாலம் ராஜ்யம் ஆண்டாள் பதினாயிரக்கணக்கான வருஷம் ராஜ்யம் ஆண்டு விட்டு தன் பிள்ளையான ருத்துவர்ண நடத்தில ராஜ்ய தோப்பிச்சாள் ருத்துவர் தான் நலசகனா ருது நளருடீ சகா வாம் ரித்துவர்ணன் அஸ்வவி அடைஞ்சானாம் எப்படி அடைஞ்சா நாள் திருதயம் சொல்ற ரொம்ப மகா புண்ணியலோகன் புண்ணிய ஸ்லோகம் இல்லை மூணு வருஷம் சமய பண்ணி எச்சல் எடுத்து எச்சகலை எடுத்து குதிரை கொள்ளு கொள்ளு பொங்கி ரூபம் மாறி விகாரமான ரூபத்தோட கண்ணுங்கண்ணீருமா சாப்பாடு இல்லாம ராத்திரியில் கஷ்டப்பட்டால எல்லாம் தர்மத்துக்காக சத்தியத்துக்காக